दैवी ீமோா நீம்து சம்பீம் அபிஜாசி பாண்ட ஹே பாரத அர்ஜுனா தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய பவதி தெய்வீக குணங்கள் துன்பத்திலிருந்து நன்கு விடுபடுவதற்கு துன்பத்திலிருந்து நன்கு விடுபடுவதற்கு உபகாரமாக இருக்கின்றன நற்குணங்கள் துன்பத்தை தராது இன்பத்தையே வளர்க்கும் மோக்ஷத்துக்கு சாதனங்கிறர் மன அமைதிக்கும் மன ஒருமுகப்பாட்டுக்கும் பரந்து விரிந்த மனத்திற்கும் பண்புகள் நிறைந்த மனத்துக்கும் தெய்வீ சம்பத் உபயோகமாக இருக்கிறது ஆசுரி நிபந்தாய பவதி ஆசுரி சம்பத் இந்த தீய குணங்களெல்லாம் நன்றாக நமக்கு துன்பத்தில் நம்மை கட்டு இழுது பண்ணும் இப்போ இல்லை நல்ல இளமையாக இருக்கிறபோது அக்கிரமெல்லாம் பண்ணுறவோ ஒன்றும் தெரியாது வயசான காலத்தில் உடம்பில் மனசில் எல்லா வகையிலையும் வரும்போது தெரியும் அப்போ தெரியாது அன்னைக்கு பார்த்துக்கலாம்மா எங்கே பார்க்கறது மாற்றிக்கவே முடியாது எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பூஜை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது ஆசுரி மதா மதான்னா என்பது அபிப்பிராயம் நிபந்தாயாசுரி மதா அது சம்சாரத்தை மேல் மறுபடியும் மறுபடியும் புனரப்பி ஜனனும் அதுவும் கீழே வேற கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அதோ கச்சந்தி தாமசாக இந்த அசுரகுணமெல்லாம் தமஸுதானே ஆகையினால் கீழ்நிலைக்கு போகும் இப்போ அர்ஜுனன் நினைக்கிறான் எனக்கு என்னாக போகிறதோ அப்படின்னு சொன்னால் ஹே பாரத நீ வந்து பின்னால் ரொம்ப நல்லா இருக்க போகிறேங்கிறார் நீ அதை குறித்து தான் பிறந்திருக்கே நீ மோட்சம் அடையறத்துக்காக ஜென்மா எடுத்திருக்கேங்கிறார் இந்த சரீரத்தில் நீ இருக்கிறது தெய்வீக குணங்களை வளர்த்து நீ மோக்ஷத்தை அடையிறதுக்காக இருக்கேன்னு அர்ஜுனனை பார்த்து மாத்திரம் இல்லை நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் அர்ஜுனம் நிமித்தீ கிருத்திய அஸ்மான் சர்வான் பிரதி ஆக நம்ம புரிஞ்சுக்கணும் அர்ஜுனனை ஒரு காரணமாக வச்சுண்டு எல்லாருக்கும் மக்களுக்கும் உபதேசம் பண்ணுறார் ஜெகத்குரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதனால் அர்ஜுனட சொல்கிறார் மா சுச்சாகா தெய்வீம் சம்பதம் அபிஜாதோசி பாரதா ஹே பாரதா அர்ஜுனா நீ தெய்வ சம்பத்தினால வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக இருக்கிறாய் நீ நிச்சயம் முன்னேறுவாய்னு சொல்கிற கவலைப்படாதே நீ பிற்காலத்தில் எப்படி இருக்க போகிறேன்னு கவலைப்படாதே நீ அதை குறித்து அதை அடையிறதுக்காகத்தான் இந்த சரீரத்தில் ஜென்மா எடுத்துருக்க ஆக மாசுச்சா இந்த மா சுச்சகாங்கிறது ரொம்ப முக்கியம் பின்னாலையும் சொல்ல போகிறார் மா சுச்சகான்னால் கவலைப்படாதே தெய்வீம் சம்பதம் அபி ஜாத்தா அசி தெய்வ சம்பத்தை குறித்து நீ பிறந்திருக்க தெய்வீக சம்பத்தை வளர்ப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் ஆகவே நீ தெய்வீக சம்பத்தை வளர்ப்பாய் சந்தேகம் இல்லை அல்ல அர்ஜுனனுக்கு நான் பின்னால் எப்படி இருக்க போகிறேனும்னு யோசிக்க நீ நன்றாக இருப்பாயின்னு சொல்கிறார் அதனால் உனக்கு ஞானத்து விவேகத்துக்காக இதை சொல்கிறேன் இதெல்லாம் அசுர சம்பத்து இதெல்லாம் தெய்வ சம்பத்து அசுர சம்பத்து பந்தத்துக்கு காரணம் சம்சாரத்துக்கு காரணம் தெய்வ சம்பத்து மோக்ஷத்துக்கு சாதனம் அப்படிங்கிறத சொல்கிறார் மோக்ஷத்துக்கு டேரெக்டு சாதனம் ஞானந்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அது ஞான யோக வியவஸ்தி சொல்லியிருக்கார் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து அங்கே சேர்த்துக்கணும்